நற்றினை இணையதள நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் எஸ் இமானுவேல் தினகரன் என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய ஊர் வள்ளியூர் அருகே அமைந்துள்ள சுண்டுவிளை நற்றினை இணையதளம் மிக சிறப்பான முறையில் இன்று பயனுள்ளதாய் காணப்படுகின்றது என்னுடைய சுய அறிமுகத்தை இந்த பதிவில் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்பதாக பற்றி சில தகவல்களை நான் உங்கள் மத்தியில் கூற ஆசைப்படுகிறேன் பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் படபற்ற பாடல்களைக் கொண்ட தொகுப்பு நூல் உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழிரதம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து எம்பும் நூலாக நற்றினை கருதப்படுகிறது ஐந்து திணைக்குமான பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதிலுள்ள பாடல்கள் ஒன்பது அடி சிற்றலையும் பன்னிரண்டு அடி பேரலையும் கொண்டவை இந்த நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன்வழுதி நற்றினை பாடல்கள் நானூறாக காணப்படுகின்றது இந்த நற்றினை இணையதளத்தில் என்னுடைய பதிவுகளையும் பதிவு செய்வதில் நான் பெரும் என்னுடைய கல்வித் தகுதி எம்ஏ எம்எட் எம் என்னுடைய கல்வி நாட்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை என்னுடைய கிராமத்தில் அமைந்துள்ள டிடிடிஏ தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பனகுடியில் அமைந்துள்ள திரு இருதய மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய படிப்பை முடித்தேன் அதன் பிறகு திருநெல்வேலியில் அமைந்துள்ள பிசப் சார்ஜண்ட் ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியராக நான் பயிற்சி முடித்தேன் இளங்கலை பீலிட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முதுகலை எம்ஏ தமிழ் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்திலும் நான் படித்து முடித்தேன் மேலும் பிஎட் இளங்கலை கல்வியல் கல்லூரியை வள்ளியூரில் உள்ள யூனிவர்சல் கல்வியல் கல்லூரியில் படித்து முடித்தேன் எம்எட் கல்வியை நாகர்கோவில் எம்இடி கல்வியல் கல்லூரியில் படித்து முடித்தேன் அதனைத் தொடர்ந்து எம்ஃபில் திருச்சி தேசிய கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய ஆண்டுகளில் நான் பகுதி நேரத்தில் படித்து முடித்தேன் தற்போது திருச்சி தேசிய கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டு வருகிறேன் இறையன்புவின் படைப்புகள் என்கிற தலைப்பில் என்னுடைய ஆராய்ச்சியை நான் தொடர்ந்து வருகிறேன் மேலும் கடந்த ஆண்டில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொது நிர்வாகத்தையும் நான் படித்து முடித்து பட்டம் வாங்கியிருக்கிறேன் தற்போது நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் பள்ளியில் பணியாற்றுகிற நாட்களில் பள்ளியில் நடைபெறுகின்ற சிறப்பு விழாக்களிலும் ஆண்டு விழாவிலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் பணிபுரிந்து வருகிறேன் மேலும் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அங்கு நடத்தப்படுகின்ற பேச்சு போட்டி கவிதைப் போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்றிருக்கின்றேன் தினதந்தி மாணவர் ஸ்பெஷலில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் என்னுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன கல்லூரியில் படிக்கின்ற நாட்களில் பட்டிமன்றங்களிலும் என்னுடைய பதிவுகளை நான் பதிவு செய்திருக்கின்றேன் நற்றினை இணையதளத்தில் சிந்தனை தூண்டில் என்கிற தலைப்பில் என்னுடைய தகவல்களை நான் பதிவு செய்வதில் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து பல நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் விருப்பம் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம் ஆக இந்த நற்றினை இணையதளம் நமக்கு பயனுள்ளதாய் பல்வேறு தகவல்களை மூலம் அறிந்து கொள்ளவும் நாம் இந்த நற்றின இணையதளத்தை தொடர்ந்து நாம் பயன்படுத்துவோம் நிச்சயமாக இதில் தகவல்கள் கேட்கிற யாவருக்கும் பயனுள்ளதாய் அமையட்டும் நன்றி